அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான்கிற மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக கூறினார்கள் அபோதாவோத் ஒன்று இரண்டு ஏழு ஒன்று திருமிதி நான்கு மூன்று பூஜ்ஜியம் இது ஹசன் என திருமதியும் கூறுகிறார்கள்